ோ வேந்திரோபாத்தின பூர்த்தி கதையை பார்க்க போறோம் இந்த ஹரிச்சந்திரோபா கத நிறைய நமக்கு தர்மங்களை காட்டுறது அப்படி பார்க்கணும் புராணங்களில் சொல்லப்பட்ட ஒரு ஒரு கதையிலையும் என்னென்ன நமக்கு தர்மம் சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கணும் நாம் ஒரு பத்து நிமிஷமோ அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ செலவழித்து ஒரு பகவத்சரித்திரமோ அல்லது மகான்களுடைய சரித்திரமோ நாம் கேட்டால் அது கேட்கறதுனால வரக்கூடிய புண்ணியம் ஒன்றும் அதிலிருந்து நமக்கு தர்மங்கள் நிறையா தெரியணும் அதனால் நமக்கு பலன் அதிகம் அப்படி பார்க்கணும் ஒரு ஊருடைய சரித்திரத்தையும் மகாபெரியவாருடைய சரித்திரத்தையும் நாம் கேட்டால் கூட நிறைய அனுபவங்கள் இப்போ நிறைய பேர் சொல்கிறா அதில் என்ன தர்மம் இருக்குதுன்னு பார்க்கணும் பர்தாவாருடைய ஒவ்வொரு அசைவுகள்லேயும் தர்மம் இருக்குது தர்மம்னா நம் வேதம் சாஸ்திரங்கள் இவைகள்லாம் நமக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறதோ என்ன பண்ணின்னு சொல்கிறதோ அதுக்கு தான் தர்மம்னு பேர் அதில் முக்கியமான ஒரு தர்மம் பொய் சொல்லக்கூடாதுங்கிறது ஒரு முக்கியமான தர்மம் ஏன்னா வாக் சித்தி நமக்கு இருக்கணும் நாம் ஒரு மந்திரம் சொல்லி ஒரு தேவதையை ஒரு கலசத்தில் ஆவாகனம் பண்ணினா நாம் சொல்கிற மந்திரம் பவராக இருக்கணும் அப்படி ஆவாகனம் பண்ணினா தேவதைகள் உடனே அந்த கலசத்தில் வந்து சாநிதியத்தை கொடுத்துட்றா அதுக்கு வாக் சித்தி நமக்கு இருக்கணும் வாக் சித்தினா வாக்கு ரொம்ப சுத்தமாக இருக்கணும் பொய் வாக்கு சித்தி போயிடும் அதையினாலதான் பொய் சொல்லக்கூடாது பொய் சொல்கிறதுனால நமக்கு வியாதிகளாக அது வெளிப்படுறதுன்னு புராணங்கள்லாம் நமக்கு காட்டுறது அதிலேருந்து ஹரிஷந்திரோபாட்சியானத்தில் மேற்கொண்டு என்ன ஆறுதுன்னு பார்த்தோமானா ரிக்வேதத்தில் சொல்லப்படுற கதை இது ரிக்வேத பிராமணத்தில் அந்த ரோஹிதகங்கிற ராஜாவுனுடைய பையன் யாகசாலையில் யூபங்கிற மரத்தில் கட்டி வருணனுக்குன்னு அவனை கொடுத்துட்டார் ராஜா வருணனும் அவன் சொன்ன அந்த மந்திரத்தனுடைய பவர்னால் ஒரு சக்தினால வருணனும் அனுகிரகம் பண்ணிவிட்டு கொளந்து போயிட்டார் அந்த மந்திரத்தனுடைய பெருமை இங்கே தான் இந்த கதையில் இருக்கு அந்த மந்திரத்தை நமக்கு சந்தியையில் வச்சுருக்கான் சந்தியாவந்தனத்தில் காலம்பரை மித்ரோபஸ்தானம் மத்தியானம் ஆதித்யோபஸ்தானம் சாயங்காலம் வருணோபஸ்தானம்னு வருணனை பிரார்த்தனை பண்ணுறதான மந்திரம் அது ஏன்னா ஜலாதிபதி வருணன் நாம் தண்ணீர்ன்னு எவ்வளோ காலம்பரை எழுந்ததிலிருந்து ராத்திரி வரையிலும் உபயோகப்படுத்துவோமோ அந்த தண்ணீருக்கு அதிபதி வருணன் நாம் ஜலத்தை எத்தனையோ விதங்களில் நாம் உபயோகப்படுத்துகிறோம் அந்த ஜலம் யாருடையதுன்னா வருணனை சேர்ந்தது நாம் ஒரு பொருள் வாங்கி வைக்கிறோம் அதை யாராவது தொட்டுட்டா நமக்கு வா விஷயத்தில் கோபம் வருது அதே போல தான் வருணனுக்குன்னு உள்ள ஜலத்தை நாம் எடுக்கிற போது வருணனுக்கு கோபம்ங்கிறது காரணம் என்னன்னா ஜலத்தை நாம் அசுத்தம் பண்ணுறோம் அந்த கோபம் ஒரு சபமாக மாறிப்போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த பிரார்த்தனைகள்லாம் நமக்கு வச்சிருக்கா அந்த மந்திரத்தை சொல்லி வருணன் அனுகிரகம் பண்ணிட்டு போன பிறகு அந்த குழந்தை சந்தியாவந்தனம் பண்ண வேண்டிய மாத்தியான்கம் பண்ண வேண்டிய காலம் வந்தது அப்போ மாத்தியான்கத்தில் எந்த கோத்திரத்தின்படி அவன் மாத்தியானிகம் பண்ணுறது அப்படின்னு சந்தேகம் வந்துடுத்து அப்போ எல்லோருமா சேர்ந்து ஒரு தீர்மானத்துக்கு கொண்டு வரணும் அப்போ எல்லோருமா சேர்ந்து விசாரித்த எந்த கோத்திரத்தில் இந்த பையன் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவன் அப்படின்னு ஒரு கூட்டம் போட்டு பேசி ஒரு தீர்மானம் பண்ணினான் என்னன்னா அந்த குழந்தைக்கு அந்த பையனுக்கு பதினாறு வயசு ஆறுது பதினஞ்சு வயசு வரைக்கும் தகப்பனாருடைய கோத்திரத்தை சேர்ந்தவன் அந்த பையன் பதினஞ்சு வயசு முடிஞ்சு போயிடுச்சுன்னா அப்புறம் உனக்கு கோத்திர சம்பந்தம் விட்டு போயிடுறது அப்பாவுனுடைய கோத்திர சம்பந்தம் விட்டு அதேனால்தான் நம்முடைய சாஸ்திரம் ஆஷோடசாத் பிராமணசிய காயத்ரீ நாத்திவர்த்தத்தே கர்ப்பத்தில் ஒரு வயசு பிறகு பதினஞ்சு வயசு அந்த பதினஞ்சு வயசுக்குள்ள உபநயனத்தை பண்ணிடணும் குழந்தைகளுக்கு பதினஞ்சு வயசு தாண்டப்படாது இப்போ இவனுக்கு பதினாறு வயசு வந்து கொடுத்தோம் அது மாதிரி வந்துடுத்தோம்னா ஸ்வயம்பிரணீதன்னு பேர் அவனே தீர்மானம் தான் என்ன கோத்திரம்னு இந்த பையனே தீர்மானம் பண்ணிக்க வேண்டியது அப்படின்னு எல்லாருமா சேர்ந்து சொன்னான் அப்போ ரோஹிதகன் இப்ப அவனே தீர்மானம் பண்ணிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தா அப்போ உடனே தன்னுடைய தகப்பனர் அஜீகரத்தர் வந்தார் பாப்பா நம் மாத்துக்கு போவோம்னு கூப்பிட்டார் ஆத்துக்கு போவோம் நீங்க தான் பணம் வாங்கிட்டு என்ன வித்துட்டேலையாப்பா இனிமேது எனக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு விட்டான் அப்படிலாம் சொல்லப்படாது பாரு அம்மா அழகா பாரு தம்பி என்னெல்லாம் கூப்பிட்றான் அப்படிலாம் சொல்லப்படாது வா இல்லை நான் உங்களோட வர்றதா இல்லை அப்படின்னு விட்டான் உடனே ராஜா நீங்கள் என்னுடைய ராஜ்யத்துக்கு வந்துருன்னு அதுவும் வரலாம் என்ன தீர்மானம் பண்ணினா நம்மளை இந்த நெருக்கடியில் இருந்து நம்மளை காப்பாற்றினவர் தான் பிரார்த்தனை வழி கொடுத்தது விஸ்வாமித்ரர் ஆகையினாலே நான் விஸ்வாமித்ரருடைய கோத்திரத்தை நான் எடுத்துக்கிறேன் போகிட்டுன்னு சொன்னான் விஸ்வாமித்ரரும் அங்கீகரிச்சார் சந்தோஷப்பட்டார் ஆஹா இப்படி ஒரு மந்திர சித்தி உள்ள குழந்தை நமக்கு கிடைச்சிருக்கானேன்னு சந்தோஷப்பட்டு விஸ்வாமித்ர கோத்திரத்தை சொல்லி அவன் மாத்தியானிகத்தை பண்ணிவிட்டான் ரோஹித்தகன் விஸ்வாமித்ரருக்கு ஏற்கனவே நூறு பிள்ளைகள் அவருக்கு அந்த நூறு பிள்ளைகளுமா சேர்ந்து ஆக்ஷேபிக்க ஆரம்பிச்சுட்டா இவன் நம்ம கோத்திரத்துக்கு வரக்கூடாதுன்னு அதுக்கு காரணம் தெரியல ஏன்னா அவருக்கு 100 பிள்ளைகள் ஏதாவது நாளைக்கு எதுக்காக சண்டை வரப்போறது குடும்பத்தில் சொத்து சுகம் இருந்தால் தானே சண்டை வரப்போறது நாளைக்கு சொத்துன்னு பிரித்தா இவனுக்கு ஒரு பாகமாக நூற்றி ஒன்றாவதாக இவனுக்கு பிரிக்க வேண்டி வரும்னு நினைக்கிறாளோ என்னமோ தெரியல அவன் நூறு பேருமாக ஆக்ஷேபிச்சா இவன் நம்மளோட வரக்கூடாதுன்னு இப்போ விஸ்வாமித்ரா சொன்னார் உங்கள் நூறு பேரை வச்சிருந்து நான் சாதிக்கக்கூடிய காரியத்தை இந்த ஒரு பையனை வச்சிருந்து நான் சாதிச்சுடுவேன் மந்திரசித்தி சித்தி அவனுக்கு ஆகினால இந்த ஒரு குழந்தை எனக்கு போரும் நீங்க மூணு பேரும் மந்திர சித்தி உள்ள ஒரு குழந்தைய நம்ம மாத்துக்கு வரக்கூடாதுன்னு சொன்ன பாபத்துக்காக பிளேட்சாலாம் போங்க சாபம் விட்டுட்டு இந்த நூறு பேரையும் கழட்டி விட்டுட்டு சுனசேபரை அழிச்சு விஸ்வாமித்ரர் யாகத்தை பூர்த்தி பண்ணின்ட்டு கிளம்பி போனாருன்னு அந்த சரித்திரம் பூர்த்தி ஆறுது அப்படி உயர்ந்த சரித்திரம் இது இந்த கதை என்ன சொல்கிறதுன்னா பொய் சொன்னதுனால வியாதியாக வரும் பொய் சொல்லக்கூடாது மாற்றி பேசக்கூடாதுங்கிற தர்மத்தை இந்த ஹரிஷந்திரோபாச்சாரம் நமக்கு காட்டுறது இது ரொம்ப முக்கியமான சரித்திரம் இந்த சரித்திரத்தை யார் நினச்சிக்கிறாலோ கால வேலையிலே எழுந்து இந்த சரித்திரத்தை நினச்சிருந்தாலே வருண கிரக வியாதிகள்லாம் வராது வருண கிரகம்னா நீர்க்கட்டுன்னு சொல்கிறது நீர் இறங்காமல் போகிறது கிட்னி ட்ரபிள் வர்றது இந்த பாப்பங்கள்லாம் நமக்கு வராது புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய